அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் எட்டாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி ஒரு சமயம் தப்போவனத்தில் சுவாமிகள் பக்தர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறார் ராயர் வம்சத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதிகள் அருகில் உள்ள ஸ்ரீ ரகோத்தம பிருந்தாவனத்தை தரிசிக்க வந்தவர்கள் தம் இர இரண்டு குழந்தைகளுடன் தங்கள் ஊருக்கு திரும்பி செல்லும் வழியில் தப்போவனத்தில் குருநாதரை தரிசித்தனர் அவர்களின் தாய்மொழி கன்னடம் குழந்தைகளில் மூத்தவனுக்கு வயது நான்கு இருக்கும் மற்றொன்று சிறு குழந்தை நாலந்து மாதம் இருக்கும் அந்த குழந்தையை சுவாமிகளிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் நமஸ்கரித்தனர் அது கை கால்களை உதைத்து கொண்டு சுவாமிகளை பார்த்து சிரிக்கிறது அவரும் தானும் குழந்தையாகி தன் பொக்கைவாய் பிறந்து அழகாக சிரிக்கிறார் இக்காட்சியை கண்ட சிறுவன் தன் தாயாரிடம் நம் குழந்தையை சுவாமி தாத்தாவிடம் கொடுத்து என்பது போல ஜாடை கேட்டு வாய் திறக்காமலே சைகையாலேயே ஏதோ ஆட்சேபனை தெரிவிக்கிறான் இதை கண்ட சுவாமிகள் அந்த பெண்மணியை நோக்கி ஏன் குழந்தை பேச மாட்டானா ஜாடை காட்டுகிறானே என வியப்புடனும் பறிவுடனும் கனிவாக மெதுவாக கேட்கிறார் அந்த தாய் உணர்ச்சிமயமாகி மனம் கசிந்து ஆம் சுவாமி பையன் பேசுவதில்லை நாலு வருஷமாக இப்படி அவன் ஜாடை காட்டுவதன் மூலமே அவன் தேவை எறிந்து அவனை நான் வளர்க்கிறேன் என்று தழுதெழுத்த குரலில் பதிலளிக்கிறாள் உடனே சுவாமிகள் தம் கையில் இருந்த சின்ன குழந்தையை தாயாரிடம் கொடுத்து பெரிய பையனை அனைத்து தம் பக்கத்தில் அமர்த்தி கொண்டார் திருக்கரத்தால் அவன் தலையை இதமாக தடவை கொடுத்து அப்பா ஹேழு என்று மதுரமான குரலில் அது வாத்சல்யத்துடன் மந்திரோபதேசம் செய்வது போல் கூறுகிறார் உடனே அந்த பையன் அப்பா என்று சொல்கிறான் மீண்டும் அவனை அன்பு ததும்பும் பார்வையுடன் அம்மா ஹேளு என்கிறார் அவன் அம்மா என்று சரியாக சொன்னவுடன் சுவாமிகள் மகிழ்ச்சியுடன் தலையை ஆட்டிக்கொண்டே அவனிடம் ஹரி ஹேளு என்கிறார் ஹரி என்று உறக்க கூவிக்கொண்டே இறங்கி ஓடிப்போய் தன் தாயை அந்த சிறுவன் தள்ளிக் கொள்கிறான் இக்காட்சியை கண்ட அனைவரும் புலாங்கிதம் அடைந்து ஆனந்த கண்ணீர் விடுகின்றனர் உள்ளத்தை உருக்கும் ஒரு உன்னத நிகழ்ச்சி இது உற்றார் உறவினரிடம் உண்டாகும் வாஞ்சை மாயை எல்லா ஜந்துக்களிடம் உண்டாகும் வாஞ்சை தயை என்கிறார் ஸ்ரீ அந்த ஞானியின் எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் தெய்வ அருட்கருணை செய்ய பராபரமே என்று பாடுகிறார் தாயுமானவர் உருவம் கொடுத்தால் சுவாமிகள் தம் கருணைமிக்க பார்வையாலும் இதமான கரஸ்பர்சத்தாலும் தூய அன்பினாலும் வாயில்லாத ஜீவன்களான பட்சி விலங்கினங்களை கூட தன்பால் ஈர்த்தார் தபோவனத்தில் மாடு குரங்கு எல்லாம் உண்டு பசுஞ்சோலைகள் சூழ்ந்து ஒரு நழ அழகிய நந்தவனம் போல் தப்போவனம் காணப்படும் பட்சி இனங்கள் நிசப்தமான சூழ்நிலையை தம் இனிய குரல் ஓசையால் மேலும் அழகுறச் செய்யும் சுவாமிகள் தம் கையாலேயே பட்சிகளுக்கும் விலங்குகளுக்கும் அவைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்களான தானியங்கள் கனி கிழங்கு வகைகளை உற்ற ஒரு தாய்போல் அன்புடன் ஊட்டுவார் அவைகளும் ஆர்வமாக சாப்பிடும் அந்த அழகை ரசித்து சிறு குழந்தை போல் ஆனந்திப்பார் ஒரு கை முடமான குரங்கிற்கு சுவாமிகளிடம் எப்போதுமே தனி சலுகைதான் ஒரு சமயம் சுவாமிகள் தபோவனத்தில் தாம் வழக்கமாக அமரும் இடத்தில் பக்தர்கள் மத்தியில் உட்கார்ந்திருந்தார் வெளியே மரத்தடியில் ஒரு பறவை அதன் எதிரியான இன்னொரு பறவையால் துரத்தப்பட்டு மிகவும் களைத்து போய் பொத்தென்று நிலத்தில் வந்து விழுந்தது இதை நேரில் கண்ட சிலர் அதை எடுத்து குருநாதரின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் சிறகுகளை கூட அசைக்க முடியாமல் மிகவும் சோர்ந்து போய் எந்த நிமிஷமும் உயிர் பிரிந்து விடுமோ என்கிற நிலையில் அப்பறவை இருந்தது சுவாமிகள் அதை பார்த்துவிட்டு அங்கு உள்ளவர்களிடம் அதை ஒரு கூண்டில் இட்டு அடிக்கடி கண்காணித்து கொள்ளும்படி சொன்னார் மறுநாள் சுவாமிகள் அந்த பறவையை பற்றி ஆசிரமவாசிகளிடம் கனிவாக விசாரித்தார் அப்பறவை அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது உடலில் அசைவின்றி ஜடமாய் கிடந்த அந்த பறவையை குருநாதர் தம் திருக்கரத்தால் மெதுவாக தூக்கி எடுத்து மற்றொரு கரத்தால் உடல் முழுவதையும் மிகப்பறிவுடன் பாங்காக தடவி கொடுத்தார் அதை அப்படியே அள்ளி எடுத்து சிறு குழந்தை பட்டம் விடுவது போல் மேலே தூக்கி விட்டுவிட்டார் அந்த நிமிஷம் வரை அசைவற்று கிடந்த அந்த பறவையும் புத்துணர்ச்சியுடன் அதிவேகமாக வீர் என்று மேலே பறந்து போய்விட்டது இந்த காட்சியை கண்டு அங்கிருந்த எல்லாரும் வியந்தனர் தம்மை தஞ்சமடைந்த வாயில்லா ஜீவனையும் சுவாமிகள் அநாத ரட்சகனாக அருள் பாதித்தார் துன்புற்று சிரமப்படும் உயிர்கள் எடுத்து இரக்கம் காட்ட வேண்டும் ஜீவகாருண்யம் இல்லாமல் தெய்வீக வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதை சத்குருநாதர் அடிக்கடி வலியுறுத்துவார் ஒரு சமயம் சுவாமிகள் ஏற்காடு செல்ல ஆயந்தமாகிக் கொண்டிருக்கிறார் தபோவன வாசிகளுக்கு சத்குருநாதர் இன்று தங்களுடன் இல்லாமல் வெளியே கிளம்பி செல்கிறாரே என்று சொல்ல முடியாத வருத்தம் சுவாமிகளுக்கு தாம் கிளம்பி செல்லும் அந்த நேரத்திலும் ஒரு முக்கியமான விஷயம் மனதில் பழி சென்று தோன்றியது ஆசிரமவாசிகளில் ஒருவரை அழைத்தார் இன்று இங்கே ஒரு பெரிய வானர கூட்டம் வரும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அவைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு வாழைப்பழம் எல்லாம் நிறைய கொடுத்து திருப்தி செய்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி சென்று விட்டார் அன்று வானர சைன்யத்திற்கு தப்போவனத்தில் விருந்து அன்று என்ன விசேஷம் எதற்காக ஒரே இடத்திற்கு வானரங்கள் கூட்டமாக வரும் இது எப்படி சுவாமிகள் அறிவார் என்பதெல்லாம் புரியாத புதிர் தம்மை நாடி தேடி வரும் அந்த வானரக் கூட்டத்தை தாம் அந்த நேரத்தில் அங்கு இல்லாவிடிலும் அவற்றின் தேவை அறிந்து பசியார உணவழைத்து அந்த வாயில்லா ஜீவன்களை திருப்தி செய்ய வேண்டும் என்பது சுவாமிகளின் நோக்கம் திரிக்கால ஞானியான குருநாதர் நடக்கப்போடும் விஷயங்களை முன்கூட்டியே கணித்து விடுவார் தபோவனத்திற்கு வரும் பக்தர்கள் பலரகம் ஏழை ஒருவன் தோற்றத்தில் பிச்சைக்காரனை போல இருப்பான் தினசரி பூஜை நேரத்திற்கு சரியாக கையில் கொஞ்சம் துளசியுடன் வந்து நிற்பான் அந்த துளசியை வாங்கி கொண்டு பக்தர்களில் யாராவது ஒருவர் அவனுக்கு சில சமயங்களில் காசு கொடுப்பார்கள் இது தபோவனத்தில் வழக்கமாக நடக்கும் ஒரு நிகழ்ச்சி ஒரு சமயம் பாத பூஜை நடக்கிறது பக்தர்கள் எல்லாரும் பூஜை காரியங்களில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் அந்த ஏழையிடம் இருந்து துளசியை வாங்கி கொண்டு அன்று அவனுக்கு காசு கொடுக்க யாரும் முன் வரவில்லை மேலும் பூஜை சமயத்தில் அவனை அங்கிருந்து வெளியே செல்லும்படி விரட்டவும் செய்தார்கள் இதை கண்ட சுவாமிகள் மனம் பொறுக்காமல் சுவாமியை பார்க்க எல்லாரும் எங்கிருந்தோ நூற்று பணம் செலவழித்துக் கொண்டு ஓடி வருகிறார்கள் இவன் இந்த ஏழை வருஷம் முழுவதும் எங்கேயோ தோட்டக்காடு வைத்து நந்தவனம் அமைத்து இதற்காகவே பயிர் செய்தது போல் தினசரி இங்கே நடக்கும் பூஜைக்கு தவறாமல் கொஞ்சம் துளசி கொண்டு வந்து தருகிறான் அவனுக்கு ஒரு அஞ்சு பைசா கொடுக்க யாருக்கும் மனசு இல்லையே இதுதான் உலகம் இதுதான் மாயை என்று அங்கலாய்த்தால் போல் உருக்கமாக சொன்னார் அன்று முதல் எல்லாரும் அவனுக்கு தவறாமல் காசு கொடுக்க ஆரம்பித்தனர் ஒரு பரமை ஏழை பலனை எதிர்பார்க்காமல் அவன் சுவாமி பூஜைக்கு ஒரு நித்திய கைங்கரியம் செய்கிறான் அவன் பால் குருநாதரின் கிருப்பை பிரவாகமாகிறது அவன் அவர் அவன் பணியின் சிறப்பை பக்தர்களுக்கு எடுத்து சொல்லி அதற்காக ஊதியம் பெற அவனுக்கு வழிவகுத்து விட்டார் எள்ளு விதைத்தால் எள்ளு விளையும் கொள்ளு விதைத்தால் கொள்ளு விளையும் என்கிறபடி அவரவர் எண்ணம் போல் பலாபலன் சுவாமிகள் அவனுக்கு துளசிதாஸ் என்றே நாமகரணம் செய்துவிட்டார் தன்னுடைய ஒரு தூய பணியினால் அவர் அன்புக்கு பாத்திரமாகி தப்போவன துளசிதாஸ் ஆகிவிட்டான் இதன் தொடர்ச்சியை நாளை நாம் காண்போம்